வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பிறரின் மனதினை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் எண்ணி பாருங்களேன் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய மனிதன் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆர்ப்படுவான் ஏனென்றால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எத்தனை சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருவேளை அந்த சிந்தனைகள் எல்லாமும் நல்லவைகளாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே சிந்தனைகள் தீய சிந்தனையாக இருந்தால் எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த உலகில் பல மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் மனதிற்குள் சிந்தனைகளோடும் தவறான எண்ணங்களோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க சான்றோர்கள் ஏனென்றால் உள்ளத்தால் தீய செயல்களை நினைப்பதே தவறுதான் அப்படின்னு சான்றோர்கள் நம்புவதுண்டு அப்படியானால் நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் தீய எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நமக்குத்தான் தீமை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு சாதாரண மனிதன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு எப்படியாவது இறைவனை சந்திக்க வேண்டும் இறைவனிடம் வரம் பெற வேண்டும்னு ஆசை இருந்துச்சு அந்த ஆசை மனதிற்குள் இருக்கும் பொழுதே அந்த ஊரின் ஒரு மிகப்பெரிய அரசரை பார்க்கிறான் அந்த அரசர் வாழக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை அந்த அரசருக்கு கீழுள்ள பணியாளர்கள் மிக பிரம்மாண்டமான அரண்மனை என எல்லாவற்றையும் கண்டவுடன் நாம் ஏன் இது போல அரசராக கூடாது இப்படி ஒரு அரண்மனையில் வாழக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறான் அந்த ஆசையில் வரும்பொழுதே இறைவனும் அந்த சாதாரண மனிதன் கேள்வி நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றார் உடனடியாக நான் இந்த அரண்மனைக்கு சொந்தமாக வேண்டும் நான் இந்த நாட்டின் அரசராக வேண்டும்னு சொல்றார் இறைவன் ஆகட்டும் போயிடுறார் கொஞ்ச நாள்லயே ஒரு மிகப்பெரிய யுத்தம் வருகிறது அந்த யுத்தத்தில் அந்த நாட்டு அரசர் கொல்லப்படுகிறார் நாட்டிற்கு அரசர் முயற்சி செய்து மாறிவிடுகிறார் தகுதிகளை அவன் வளர்த்துக் ஆகையால் அவன் நாட்டில் கூச்சலும் குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன நிர்வாக திறமையின்மையால் அவனுடைய நாடு சூறையாடப்படுகிறது வெகு சீக்கிரத்திலேயே ஆட்சியை ஒரு சாதாரண மனிதனாக கூட அல்லாமல் சொந்த வீடு கூட இல்லாமல் அலைந்து திரிகிறான் ஏன் அவனுக்கு அந்த நிலை என்றால் அந்த அரசனின் அரண்மனையும் ஆடம்பர வாழ்க்கையும் பார்த்து ஆசைப்பட்டானே தவிர அதற்கேற்றவாறு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை மனதளவில் மிக தெளிவாக அவன் இருந்திருக்க வேண்டும் அதற்குரிய வீரம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாமோ தவிர அத்தகைய வாழ்க்கை முறை வேண்டும் என்று ஆசைப்படுவது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அவன் உணர்ந்து இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார் உள்ளத்தால் தவறாக எண்ணுவதே தவறு அப்படியானால் பிறரின் பொருட்களை கவர வேண்டும் என்று ஆசைப்படுவதே நிச்சயம் குற்றம் தான் அப்படின்னு சொல்றார் ஆகையால் உள்ளத்தால் கூட பிறருடைய பொருட்களை கவர வேண்டும் என்று நாம் எண்ணம் கொள்ளக்கூடாது என்பதை மிக தெளிவாக வள்ளுவர் சொல்வதால் நாமும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்தினால் கூட பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்று எண்ணக்கூடாது ிருந்தாலே இந்த பூ உலகில் வாழ்வாங்கு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமல் கல்வேம் எனல் மீண்டும் குரல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி